அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நீ உன் எதிர்காலத்தை மாற்ற முடியாது ஆனால் நீ உன் பழக்கங்களை மாற்றிக்கொள்ளலாம் அதனால் நிச்சயம் எதிர்காலத்தை உன்னுடைய பழக்கத்தினால் மாற்ற முடியும் அதுபோல் எல்லா பறவைகளாலும் மழையில் நனைந்து கொண்டு பறக்க முடிவதில்லை ஆனால் கழுகு மட்டும் மேகங்களுக்கு மேல் பறந்து கொண்டு இருக்கிறது பிரச்சினைகள் எல்லோருக்கும் பொதுவானது ஆனால் செயல்பாடுகள்தான் வித்தியாசமாக உள்ளன் ஓர் ஊரில் வேலு ராணி தம்பதிகள் வாழ்ந்து வந்தனர் அவர்களுக்கு ராசா என்ற மகன் இருந்தான் எல்லா பெற்றோரை போலவே இராணி தம்பதிகள் தன் குழந்தையை நன்கு படிக்க வைத்து நற்பண்புடையவனாகவும் மிக பெரிய அறிவாளியாகவும் எட்டிக்காரனாகவும் வளர்த்தனர் ராசாவும் பெற்றோர் விருப்பப்படி நன்கு படித்து வேலைக்கு செல்லும் தகுதியையும் பெற்றான் அவனுக்கு ஒரு வேலையும் கிடைத்தது வேலையில் சேர்ந்த கொஞ்ச நாட்களிலேயே அந்த வேலை அவனுக்கு பிடிக்கவில்லை என்று வந்துவிட்டான் மேலும் வெளியூரில் தனியாக இருக்க எனக்கு பிடிக்கவில்லை என்றும் சொன்னான் அவனது அப்பா மிகவும் கோபப்பட்டார் கிடைத்த வேலையை விட்டுவிட்டாயே வேலை கிடைப்பதே குதிரை கொம்பாக இருக்கிறது கிடைத்த வேலையை அலட்சியப்படுத்திவிட்டாயே வேதனைப்பட்டார் திட்டினார் பிறகு தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டு அவன் விரும்பியவாறு பலரிடமும் சொல்லி வைத்து வேறு ஒரு வேலை வாங்கி தந்தார் அப்பா வாங்கி தந்த அந்த வேலை அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது ராசா மகிழ்ச்சியாக பணிக்கு சென்றான் ஏற்றுக்கொண்ட பணியை செவ்வனே சிறப்பாக செய்தான் விரும்பிய பணி என்பதால் மிகுந்த ஆர்வத்துடனும் கவனத்துடனும் சிறந்த முறையில் பணியை செய்து வந்தான் இவ்வாறாக ஒரு மாதம் கழிந்தது ஒன்னாம் தேதியும் வந்தது ஊதியத்தை வாங்கி கொண்டு வந்த ராசா அம்மாவை அழைத்து தன் முதல் மாத ஊதியத்தை அம்மாவின் கையில் கொடுத்தான் அம்மாவோ ராசா நீ அப்பாவின் கையில் کو دے அப்பா தான் உனக்காக மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்தவர் உன்னை நன்கு படிக்க வைத்து உன் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாய் இருந்தவர் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்து இந்த நல்ல நிலைக்கு உன்னை நிற்க வைத்துள்ள அப்பாவிடம் கொடுப்பதுதான் சரி என்று கூறினார் அம்மா முந்தைய வேலையை விட்டுவிட்டா என்று அப்பா திட்டியதால் அப்பாவிடம் ஊதியத்தை தராமல் என்னிடம் தருகிறாயா என்று அம்மா கேட்டார் ராசா அதற்கு உடன் அம்மா அப்பாவிடம் நான் எப்பொழுது வாங்கியே வளர்ந்தவன் கொடுக்கும் கை எப்போதும் மேலே இருக்கும் வாங்கும் கை எப்போதும் கீழேதான் இருக்கும் இதுவரை மேலே இருந்த அப்பாவின் கை எப்போவும் மேலேதான் இருக்க வேண்டும் அதனால்தான் உங்களிடம் கொடுக்க வந்தேன் என்றான் அவன் பேசியதை கேட்டுக்கொண்டு அதுவரை அடுத்த அறையில் இருந்த அப்பா ஓடோடி வந்து தன் மகனை இருக கட்டி பேரானந்தம் அடைந்தார் ஆனந்த கண்ணீர் விட்டார் வெற்றியை பெற சிறுக சிறுக இறுதியில் வெற்றி பெறலாம் எழுதும் சொல்லை விட பேசும் சொல்லே சிறந்ததாக இருக்க வேண்டும் அனைவரையும் மகிழ்விக்கும்படி பேச வேண்டும் மேலும் அனைத்து செயல்களும் நலமாக இருக்க வேண்டும் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள்ளெனும் சொல் என்கிறார் வள்ளுவர் ஒவ்வொரு குழந்தையும் இவனை பெறுவதற்கு இவனது தந்தை என்னதவம் செய்தாரோ என்று மற்றவர்கள் பாராட்டும்படியாக வாழ வேண்டும் இதுவே குழந்தைகள் பெற்றோருக்கு செய்யும் பேருதவியாகும் நேர்மையும் உண்மையும் கொண்டவனின் ஏற்றம் பொன்னில் பதித்த மணியாகும் நன்றி வணக்கம் வாழ்க வளம்